प्रपन्न पारिजाताय पाणये कृष्णाय सततं ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா नित्ययुक्ता उपासते भगवान श्री कृष्णर ஈஸ்வர ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணி இந்த ஈஸ்வரனை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை முறையாக வாழாமல் பலர் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் இராட்சசர்களாகவும் அசுரர்களாகவும் அதாவது புலனின்ப நாட்டமுடையவர்களாகவும் பிறரை துன்புறுத்தக்கூடியவர்களாகவும் அதனால் தங்களுடைய வாழ்க்கையையும் பிறருடைய வாழ்க்கையையும் வீணாகச் செய்யும்படி செய்துவிடுகிறார்கள் மிகவும் இடையூறு செய்கிறார்கள் ஆனால் இறைவனை அறிந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற பெரியவர்கள் தெய்வீக பிரகிருதியை சார்ந்திருக்கிறார்கள் ஆக அஜானிகள் மோகப் பிரகிருத்தியை உடையவர்களாய் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் நல்ல அறிவை உடையவர்கள் பரந்த உள்ளம் படைத்த தன்மை உடையவர்கள் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் நல்ல சிறந்த அறிவும் பண்பாடும் உள்ளவர்கள் தெய்வ பிரகிருத்தியை உடையவர்களாய் இறைவனை அறிந்து இறைவனை ஒன்றுபட்ட மனதோடு வழிபடுகிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அந்த மகான்கள்ங்கிறார் மாம் சததம் கீர்த்தயந்தகா என்னை பற்றி எப்பொழுதும் நன்றாக எல்லோரிடமும் சொல்லுகிறார்கள் இறைவனை அறிந்து கொள்ளுங்கள் இறைவனை நன்றாக வழிபடுங்கள் இறைவனுடைய திருநாமத்தை ஓதுகிறார்கள் ஸ்தோத்திரங்களை ஓதுகிறார்கள் அது மாத்திரமல்ல எதந்தஷ்ட முயற்சி செய்கிறார்கள் புலனடக்கம் பயில்வதற்கும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் இறைவனையே ஆழ்ந்து எண்ணுவதற்கும் முயற்சிக்கிறார்கள் உறுதியான விரதங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் திருடவிரதாக இறைவனை உணர்வதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று அதற்காக சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை வாழ்க்கை நடைமுறைகளை அறத்தோடு பின்பற்றுகிறார்கள் எதந்தகா திருடவிரதாக அது மாத்திரமல்ல நன்றாக பணிந்து வணங்குகிறார்கள் கோழில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று திருவள்ளுவர் அருளி செய்தார் அதாவது இந்த தலை உடம்பு எல்லாமே இறைவனை பணிந்து வணங்குவதற்காக இருக்கு இறைவன் திருவுருவத்துக்கு முன்னால் நம்ம நன்றாக நமஸ்காரம் செய்தோமானால் நம்முடைய அகங்காரம் ஆணவம் த ஈகோன்னு சொல்லுகிறோமே இதெல்லாம் அடியோட போயிடும் பணிவு ஓங்கும் அறிவு வளரும் பண்புகள் வளரும் நல்ல எல்லாருக்கும் நன்மை செய்ய முடியும் அதன் மூலம் நாம் நன்மையை இன்பத்தை பேரின்பத்தை உணர முடியும் அதனால என்ன பண்ணுகிறார்கள்னா நித்திய யுக்தாக எப்பொழுதும் ஏதாவது ஈஸ்வர சம்பந்தம் உள்ள காரியத்தையே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இறைவனை பற்றி அறிவதும் இறைவனை பற்றி பேசுவதும் இறைவனோடு தொடர்புடைய அறச்செயல்களை செய்யவும் நல்ல பண்புகளை வளர்ப்பதும் பக்தியா மாம் உபாசத்தே மிகவும் ஆழ்ந்த பேர் என்னை அவர்கள் இடைவிடாமல் தியானம் செய்கிறார்கள் இறை சிந்தனையோடு வாழ்கிறார்கள் ஆக மகாத்மாக்கள் தெய்வ பிரகிருதியோடு இருந்து கொண்டு ஒரு முகப்பட்ட மனதாய் வேறெதற்கும் முக்கியத்துவம் தராமல் இறைவனை அறிந்து இறைவனுடைய புகழைப் பேசி தங்களுடைய வாழ்க்கையை முயற்சியோடு பண்படுத்தி ஒரே குறிக்கோளில் நிலைத்திருந்து விரதங்களை கடைபிடித்து வணக்கங்களை விடாமல் உடலால் நன்கு வீழ்ந்து வணங்கி பக்தியை வளர்க்கிறார்கள் இறைவனை தியானம் செய்து பூஜை செய்து வழிபட்டு பக்தியை வளர்க்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே பகவான் உபதேசம் செய்திருக்கிறார் சத தம் கீர்த்தய்தோ மாம் யதந்தச்சவிரா நமசிய மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தே